அக்ஷமது ஃபர்வானி ونعوذ بالله من شرور ينفسنا ومن سيئة عمالنا من يهده الله فلا مذل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمد عبده ورسوله اللهم صلي على سيدنا محمد وعلى عليه وأصحابه الذين هم خلاصة لرب لرب عباد واخير الخلائق بعد الانبياء اما بعد فيا عباد الله اني انفيكم ونسي اول منبتك والله واحذركم يوما عبوسا كثيرا وقال الله تعالى في كلامه الكريم بااعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إِنَّ اللَّهَ يَأْمُرُكُمْ أَن تُؤَدُّوا الْأَمَانَاتِ إِلَىٰ أَهْلِهَا وَإِذَا حَكَمْتُم بَيْنَ النَّاسِ أَن تَحْكُمُوا بِالْعَدْلِ ۚ إِنَّ اللَّهَ نِعِمَّا يَعِظُكُمْ بِهِ ۗ إِنَّ اللَّهَ كَانَ سَمِيعًا بَصِيرًا وَقَالَ نَبِيُّنَا صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ آيَةُ الْمُنَافِقِ صَلَاة إذا حدث كذبا وعد أخلف وإذا خان أو كما قال صلى الله عليه وسلم عن அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் الله تعالى அல்லாஹு لن புகழ் அனைத்தும் அவன் தனித்தவன் தன்னம் தடியே இந்த உலகை ஆளுப்பவன் அவனுக்கு இணையாக துணையாக வேறு யாரும் இல்லை என்று சாட்டி பாருகின்றேன் சலாமும் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையாளர்கள் சஹாபாக்கள் உயர்ந்தவர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக புனிதமான அல்லாஹுடைய இல்லத்தில் ஞாயிற்றுக்காகுடைய நேயத்துடன் உணர்ந்து அல்லாவின் அன்பு நல்லடியார்களே கனவான்களே சகோதரர்களே அல்லாஹு உலக வாழ்க்கையில் ஏவியுள்ளோ அவைகளை எடுத்து நடக்குமாறும் இவைகள் எல்லாம் தவிர்ந்து கொள்ளுமாறு என்னை தவிர்த்துள்ளானோ அவைகளை தவிர்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன் அல்லாவின் நல்லடியார்களே கிரவான்களே சகோதரர்களே அல்லாஹு சாலா உலகத்திலே நம்மை படைத்து நாம் எவ்வாறு வாழ்ந்துவிட்டு எவ்வாறு மூத்தாக வேண்டும் என்பதையும் அல்லாஹு சாலா நமக்கு கோருகிறான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைய வேண்டும் உங்களுடைய வாழ வேண்டும் எவ்வாறு மௌத்தாக வேண்டும் இரண்டையும் கூறுகிறான் உலகத்திலே அல்லாவே எவ்வாறு நீங்கள் பயப்பட வேண்டுமோ அவ்வாறு பயந்து நீங்கள் வாழுங்கள் வாழ்ந்தால் மட்டும் போது நீங்கள் வழிபடக்கூடியவர்களாக போர்த்தியான முக்மீன்களாக முஸ்லீம்களாக மௌத்தாகுங்கள் என்பதாகவும் அல்லாஹு அலா கோரங்கிறான் பிரதான பெரியோர்களே சகோதரர்களே பூர்த்தியான முக்மீன் என்று சொன்னால் மீனுக்கல்லாமல் என்னென்ன சிப்பாட்டுகள் நெவீன் மூலமாக என்னென்ன சிப்பாட்டுகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அது அனைத்தையும் உள்ளடக்கியவன் தான் பூர்த்தியான மீனாக இருக்கிறான் மேலான கிரவான்களே சகோதரர்களே ஒரு மனிதன் மூலமாக பூர்த்தியான முக்மீனாக முக்மீனாக அவனிடத்திலே என்னென்ன பண்புகள் இருக்க வேண்டுமோ என்னென்ன பண்புகள் உள்ளடக்க வேண்டுமோ அது அனைத்தையும் உள்ளடக்கினால் அவன் முக்மீன் அப்படியான முக்மீன்களாகத்தான் நீங்கள் என்னிடத்திலே வர வேண்டும் என்பதாக அல்லா நமக்கு கூறுகிறார் சகோதரர்களே நாம் வெறுமனே அதே போல விட்டுவிட்டு அகலாக்கை சீராக்கினால் அகலாக்கை விட்டுவிட்டு குடும்ப வாழ்க்கையை சீராக்கினால் உண்மையான முக்வீன்கள் ஆக முடியாது தீனில் என்னென்ன வழி காட்டப்பட்டுள்ளதோ அது அனைத்தையும் பூர்த்தியாக பின்பற்றாத வரையில நாம் உண்மையான முக்மீன்களாக முத்தகைகளாக ஆக முடியாது நேரான கிரவான்களே சகோதரர்களே அப்படி முக்மீன்களிடத்திலே இருக்க வேண்டிய சில பண்புகளை பற்றி அல்லாஹு தாலா நமக்கு கூறுகிறான் யாரிடத்திலே அந்த பண்புகள் இல்லையோ அவர்களுக்கு முக்மீன் என்பதாகவும் அல்லாஹு தாலா நவீன் மூலமாக நமக்கு கூறுகிறான் அவர்கள் முக்மீன்கள் அல்ல அவர்களிடத்திலே நிபாபிக் தரம் இருக்கிறது என்பதாகவும் அல்லாஹு கோரகிறான் மிதான பெரியோர்களே சகோதரர்களே அதனால அல்லாஹு சொல்லக்கூடிய தன்மைகளில் மிகவும் அல்லாஹு தாலா நமக்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு பண்பு தான் அமானிதமாக இருந்து கொண்டிருக்கிறதே அமானிதத்தை பேடக்கூடிய தன்மை இதனை அல்லாஹூ தாலா போராணில் பலவிதமாக அல்லாஹு தாலா கோரங்கிறான் நவியவர்களும் பல மாதிரி இதனை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அதே போல இந்த தன்மை இருக்குமோ அவர்களுக்கு நல்லாராயவும் கூறியிருக்கிறார்கள் பெரியே சகோதரர்களே அமானிதம் இருக்கிறதே அது மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக ஒவ்வொரு மனிதனிடமும் இருக்கக்கூடிய ஒரு பண்பாக இருக்கிறது இருக்க வேண்டும் எப்படி சீராக வேண்டுமோ எப்படி நம்முடைய சகுவாவுடைய சீராக வேண்டுமோ எப்படி நம்முடைய அகலாவுடைய சீராக வேண்டுமோ அதே போல சகோதரர்களே நம்முடைய அமானிதம் அமானதத்தை பேணுதல் அமானிதத்தை நிறைவே சீராக வேண்டியதாக இருக்கிறது இதனுடைய சுமை பயங்கரமானது இது மிகவும் பொறுப்பானது எனவே அவைகள் இவைகளை சுமக்கவில்லை மனிதன் சுமந்து காரணமாக அல்லாஹ் கூறுகிறான் மனிதன் இதை சுமந்தான் சுமந்ததின் காரணமாக அவனே அவனுக்கு அநியாயம் செய்கிறான் என்பதாக அல்லாஹ் அமான நாங்கள் வானம் பூமி மலைகளுக்கு மத்தியிலே வைத்தோம் எவ்வளவு பிரமாணமானது என்றாலும் கூட பைனில் அவர்கள் அந்த அவைகள் இவைகளை சுமந்து கொள்ளவில்லை சுமப்பதற்கு மறுத்து விட்டன அதன் பின்னால மனிதன் இதனை சுமந்து கொண்டான் மனிதன் இதனை சுமந்து கொண்டான் அமான பூர்த்தியாக நிறைவேற்றாவிட்டால் அவன் அநியாயக்காரன் சுமந்த அமான பூர்த்தியாக விளங்காவிட்டால் அவன் ஜாகிர் படையன் என்பதாக அல்லாஹு கோருகிறான் பெரியவர்களே அமானதத்தை அமானிதமாக விளங்க வேண்டும் இவைகள் எல்லாம் அமான இருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் அமானிதமாக விளங்கவில்லை அவர்களுக்கு அல்லாஹ் என்பதாக பெயர் கோருகிறான் விளங்கியதை யார் நிறைவேற்றவில்லையோ அவர்களுக்கு வாலிம் அநியாயக்காரன் என்பதாக அல்லாஹு பெயர் சூட்டிக் மேலான கிரவான்களின் சகோதரர்களே அமானிதம் பெருமனே பொருளில் மாத்திரம் அல்ல அதே நம்முடைய பேச்சில் நம்முடைய வீட்டில் ஒவ்வொரு வத்திலையும் அமான்களின் நமக்கு சுமத்தப்பட்டுள்ளதோ மார்க்கம் ரீதியாக மற்றவர்கள் ரீதியாக இவைகள் அனைத்தும் அமானுதம்தான் இவைகள் அனைத்தையும் பூர்த்தியாக நிறைவேற்ற வேண்டும் பூர்த்தியாக நிறைவேற்றவில்லை மேலான பெரியோர்களே சகோதரர்களே அம்மாநிலத்தை நிறைவேற்றியவர்களாக நாம் ஆக மாட்டோம் மேலான கிரவங்களின் சகோதரர்களே நபியுள்ளி அங்கே கைப்பற்றுகிறார்கள் கைப்பற்றியதன் பின்னால அந்த தாவி காபாவுடைய சாவி ஹகரத் உஸ்மாளி முலு சல்லஹா ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களிடம் இருந்தது நபியவர்கள் கேட்டார்கள் அவர் கொடுக்கவில்லை நபிவர்கள் காபாவை திறக்கிறார்கள் உள்ளுக்கு போகிறார்கள் அந்த சிலைகளை எல்லாம் உடை உடைக்கிறார்கள் உடைத்துவிட்டு வெளியிலே வருகிறார்கள் வரக்கூடிய நேரத்தில் இந்த ஆயத்தை ஓடிக்கொண்டு வருகிறார்கள் அல்லா உங்களுக்கு கூறுகிறான் நீங்கள் அமானிதத்தை யாரிடமிருந்து பொருளாக இருக்கலாம் அதை எதுவாக இருந்தாலும் கூட யாரிடம் எழுந்து அமானிதத்தை நீங்கள் எடுத்திருக்கிறீர்களோ அதனை அவர்களிடமே நீங்கள் ஒப்படையுங்கள் என்ற அந்த ஆயத்தை ஓடிக்கொண்டு வருகிறார்கள் போதுலாம் இந்த ஆயத்தை நபியவர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் அந்த ஆயத்தை ஓடிக்கொண்டு வந்து அதே காபாவுடைய பட்டியல அதே மனிதர்களிடத்தில் நபியவர்கள் அந்த சாவியை கொள்கிறார்கள் கொடுத்துவிட்டு கூறுகிறார்கள் இந்த சாவி உங்களுடைய பரம்பரையிலே தான் இருந்து கொண்டிருக்கும் இதை உங்களிடம் அவன் அநியாயக்காரராக இருப்பான் யார் அதனை அந்த பரம்பரையில் இருந்து எடுப்பார்களோ நவியர்கள் கூறினார்கள் என்பதாக கூறினார்கள் இதுவரைக்கும் சாவி அந்த மன்னர்களுடைய கையில் அல்ல அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய கையில் அல்ல அந்த அவர்களுடைய பரம்பரையில் வந்த மனிதர்களிடம் தான் இங்கும் கூட காவாவுடைய நானோ அவருக்கு விரோதமாக ஈடுபட்டவன் நானோ அவருக்கு விரோதத்தில் இருந்தவன் என்னிடத்திலே சாவியை தருகிறாரே என்பதாக நுழைகிறார்கள் மேலான பெரியோர்களே சகோதரர்களே நவியவர்கள் அமானிதத்தை அவ்வாறு அவர் நினைத்திருந்தால் அதே சபையில ஹசரத் சகூபக்கர்வோ தன்னுடைய மாமா ஹசரத் மாமா தன்னுடைய மருமகன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் எல்லாம் இருந்தார்கள் அவர்களிடத்திலேயே கொடுத்திருக்கலாம் யாரிடம் இருந்து எடுத்தார்களோ கொடுப்பதே தான் அதற்குரிய உரிமை அதற்குரிய ஹக்காக எனவே நபி அவர்கள் அதனை அவரு கொடுத்துவிட்டார் மேலான திருவான்களே சகோதரர்களே எனவே தான் அல்லா கூறுகிறான் நீங்கள் உங்களுடைய அம்மானிதங்களை அதனை அவர்களிடமே நீங்கள் கொடுத்து விடுங்கள் யாரிடத்தில் இருந்து எதனை பெறுகிறீர்களோ அதனை மற்றவர்கள் மற்றவர்கள அதனை ஒடைமே நீங்கள் அதனை நிறைவேற்றுங்கள் என்பதாக அல்லாஹால போகிறான் வேளாண் பெரியவர்களே சகோதரர்களே பொருள் மாத்திரம் அமானுதம் அல்ல சில மனிதர்கள் அவர்களுடைய சில ரகசியங்களை நம்மிடத்திலே கூறுவார்கள் அதுவும் அமானுதமாக இருக்கிறதே நபியவர்கள் கூறினார்கள் ஒரே மனிதர் உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் அங்கும் இங்கும் அதனை நீங்கள் வேறு யாரிடமும் நபி வசல்லம் அவர்களுடைய ஹரிசில் இருந்து நாம் விளங்கிக் கொண்டிருக்கிறோம் மகன் அனல் துறவியல்லா சலா அன்மு அவர்களை நவியிடத்திலே ஏதோ வேலைக்காக அனுப்புகிறார்கள் அவர்கள் வருவதற்கு தாமதமாகிவிட்டது அனசே என்பதாக தன்னுடைய அண்ணா கேட்க அவர்கள் கோருகிறார்கள் நபி அவர்கள் என்னை ஒரே காரியத்துக்காக ஒரே வேலைக்காக ஒரு பொறுப்பைச் சென்றார்கள் அதனை நிறைவேற்ற நான் ஈடுபட்டிருந்தேன் அதனால தான் தாமதமாகிவிட்டது அவர்கள் தாயவர்கள் கேட்கிறார்கள் என்ன வேலை என்பதாக அவரது கூறுகிறார்கள் இது நவியுடைய ஒரு நான் யாரிடத்திலேயோ கூற மாட்டேன் தாயவர்கள் கூறுகிறார்கள் நல்ல நபியுடைய ரகசியம் அது உனக்கு மட்டும் கூறப்பட்டிருந்தால் நீ அதனை பாதுகாப்பதே உன்னுடைய பொறுப்பு வேறு யாரிடமும் அதனை நீ எட்டி வைக்காதே நீ சொல்லாதே என்பதாக தன்னுடைய மகனுக்கு உம் தொலை அல்லாட்டாளா அன்மா அவர்கள் அறிவுரை கூறுகிறார்கள் சகோதரர்களே சகாபா கலனத்தில் இதே பண்புகின்றது ஆனால் இன்று நம்முடைய சமுதாயத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது மற்றவர்களுடைய ரகசியங்களுக்காக விலை பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது அவர்களுடைய ரகசியங்களை நம்மிடத்திலே கூறுவதற்கு நாம் பணம் கொடுக்க தயார் அவர்களுக்கு எல்லா வசதிகளையும் செய்ய தயார் அவருடைய வியாபாரத்தினுடைய நுட்பங்கள் அவருடைய ரகசியங்கள் அந்த எல்லா விடயத்தையும் ஒருவர் நம்மிடத்திலே வந்து கூறுவார்கள் ரகசியம் என்ன இவர் என்ன கூறுகிறார் நடந்து கொள்கிறார் பெரியவர்களே சகோதரர்களே இது பெரும் பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே சகாபாக்கள் எந்த பாதுகாப்பார்கள் என்று சொன்னால் ஒருமுறை உமர் அவர்களுடைய பேசி அபூபக் அபு பக் அனு ஒன்றும் கூறுகிறார்கள் நான் அபு பக் அனுவுக்கு என்னுடைய மகளுடைய விஷயத்தை பேசினேன் அவர்கள் ஒன்றும் பதில் சொல்லவில்லை மனசுக்கு மிகவும் பாதமாக இருந்தது அது மிகவும் கவலையாக இருந்தது என்பதாக அவர்கள் கூறுகிறார்கள் அதற்கு பின்னாலு கூறுகிறார்கள் உடனே நீங்கள் உங்களுடைய மகளை என்னிடத்திலே திருமணம் பேசி வந்தீர்கள் நான் பதில் சொல்லாதது உங்களுக்கு மன அஷ்டமாக இருக்கும் நான் தெரியுமா பதில் சொல்லவில்லை ஒரே நாள் நபி அவர்கள் உங்களுடைய மகளை திருமணம் முடிக்கும் விஷயமாக என்னிடத்திலே பேசிக் கொண்டிருந்தார்கள் என்னிடத்திலே கதைத்தார்கள் அதனால தான் நான் பதில் கூறவில்லை நபி அவர்கள் என்னிடத்திலே சொன்னது நபியுடைய ஒரு ரகசியம் அதனை நாம் அமுபலப்படுத்த விரும்பவில்லை அதனால தான் நான் பதில் சொல்லவில்லை என்பதாக பெரியவர்களின் சகோதரர்களே சகல சமூக அவர்கள் கூறுகிறார்கள் சகோதரர்களே இன்று நாம் பார்க்கலாம் நம்முடைய மற்றவர்களை திருத்திக் கொடுத்துவதற்காக நம்முடைய முதலாளிமார்களை நமக்கு மேலுள்ளவர்களை அவர்களிடத்திலே இருந்து ஏதோ ஒரு லாபத்துக்காக மற்றவர்களுடைய மற்றவர்களுடைய விடயங்களை நாம் எந்த அளவுக்கு நாம் அதனை நாம் போட்டு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் அவர்களுடைய ரகசியங்களை வெளியாகி கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே அம்மானிடம் பாதுகாக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது அதை முழுமையாக நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கிறது மேலான சகோதரர்களே இந்த அம்மானிடம் பெரும் பாலும் நாம் ஈடுபடுவது நம்முடைய வியாபாரத்தில் நம்முடைய கொடுக்கல் வாங்கல தான் மேலான கிரவான்களில் சகோதரர்களே இந்த கொடுக்கல் வாங்கலுடைய விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்வோமானால் சகோதரர்களே நபி அவர்கள் அடையாளத்தை பற்றி கூறும் போது கோரினார்கள் அவள் வாக்கு கொடுத்தால் நிறைவேற்ற மாட்டான் இவர் எனக்கு இந்த காரியத்தை செய்து தருவார் இவர் என்னுடைய நம்பிக்கைக்குரியவர் என்பதாக ஒருவர் நம்பி அவருடைய எல்லா விவரத்திலே கூறி நவியார்கள் கூறினார்கள் என்பதாக நபியுல்லி சல்லா அலை கூறினார்கள் மேலான கணவான்களே சகோதரர்களே அது மாத்திரமல்ல இந்த ஊமத்திலிருந்து அமானிடம் அதை கடட்டப்படும் என்பதாக நவியார்கள் கூறினார்கள் எப்படி கடத்தப்படும் தெரியுமா ஒவ்வொரு மனிதரும் ஆரம்பத்தில அமானத்தாராகத்தான் இருப்பாரு அவர் தூங்குவாரே தூங்கி எழும்பியதன் பின்னால அந்த அமான கொஞ்சம் இருப்பதை போல அவர் உணர்வாரு அப்படி உணர்ந்து அவர் நினைப்பாரு நான் அமான நிறைவேற்றக்கூடியவன் தானே அதற்கு மாற்றம் செய்து கொண்டே இருப்பாரே இவ்வாறு பதினைந்து விதமான விடயங்களை கூறினார்கள் அதுல ஒன்று சொன்னார்கள் யாரிடத்திலே அமான ஏதாவது ஒரு வஸ்து ஒப்படைக்கப்படுகிறதோ பாதுகாத்து அதனை பாதுகாத்து அமான்தத்தை எடுத்துக்கொண்டால் அந்த உம்மத்துக்கு அல்லாவுடைய தண்டனை வரும் என்பதாக நபியுல்லா கூறினார்கள் சகோதரர்களே அவர்கள் ஜமல் யுத்தத்தில் அவர்கள் மூத்தாக கூடிய நேரத்தில் அவர்களுடைய கடன் தொகை எவ்வளவு தெரியுமா இருபத்தி ரெண்டு லட்சம் இருபத்தி ரெண்டு லட்சம் அவர்கள் கடன்பட்டார்கள் அவர்கள் மௌசாக மகனை கடனாளியாக இருக்கிறேன் என்னிடத்திலே இவ்வளவு சொத்துகள் இருக்கிறது அவர்களுக்கு அல்ல அதிகமான சொத்துகளை மதினாவிலே நாலு வீடுகள் மிசுல ஒரு வீடு ஷாம்ல ரெண்டு வீடு மதினாவில் இருந்து கொஞ்சம் வெளியே பாபா என்று ஒரு பெரிய தோட்டம் இவ்வாறு அதிகமாக அவர்களிடம் இருந்தது மகனிடத்திலே கூறினார்கள் இந்த சொத்துகளை எல்லாம் நீ என்னுடைய அவர்களுடைய பொருளை அமான கொண்டு வந்து தருவார்கள் ஆனால் நான் அதனை அமானுதமாக ஏற்றுக் மாட்டேன் ஏன் தெரியுமா அமானிதம் இருக்கிறது அதை பொறுப்பாக இருக்கிறது மக்கள் எதனை ார்களோ அதனை அப்படி கொடுப்பதுதான்தத்தை முழுமையாக நிறைவேற்றுவது நான் இதனை செய்ய மாட்டேன் அதனால மக்கள் கொண்டு வந்து நான் கடனாக எடுத்தேன் கடனாக எடுத்ததின் காரணமாகத்தான் என்னுடைய கடன் இவ்வளவு இருக்கிறது எனவே நீ என்னுடைய அனைத்து கடனையும் நீ விற்று அதாவது என்னுடைய பொருளை விற்று நீ கொடுத்து விடு என்பதாக மகனத்திலே கூறினார் மேலாம் சோதரர்களே அவர்களுடைய பின்னால குடும்பத்தார்கள் கேட்டார்கள் எங்களுடைய அனந்தர சொத்தை பாருங்கள் என்பதாக ஆனால் மகன் என்ன செய்யுமா போனால் நான் நான்கு வருடம் செய்வேன் என்னுடைய தஞ்சையினுடைய கடன் யாருக்காவது இருக்கிறதா என்பதாக ஏழான் செய்வேன் யாரும் வரவில்லை ஆனால் தான் உங்களுடைய அவர்களுடைய சொத்தை உங்களுக்கு பிரித்து தருவேன் என்பதாக கூறி தொடர்ந்து நான்கு வருடங்கள் அர்ஜுனிய காலத்திலே எல்லா மக்களும் ஒன்று சேருவார்கள் எவர்கள் ஏழாம் செய்தே ஐந்தாவது வருடம் அவர்களுடைய வனந்த அந்த சொத்தை பிரித்து கொடுத்தார்கள் நிரான கிரவாந்திர சகோதரர்களே சஹாவாக்கள் அமானத்தை இந்த அளவுக்கு பீண நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் சகோதரர்களே புகாரியில ஏன் இடத்தில் ஒரு ஹதீர் ஏன் இடத்தில் அந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார் பல அந்த ஹஜீர் கொண்டுவரப்பட்டிருக்கிறது ஆயிரம் ஜீனார் பணம் தேவைப்பட்டது அவர் என்ன செய்கிறார் அவர் ஆற்றுக்கு இந்த புறத்திலே இருக்கிறார் ஒரே தோணியிலே ஏறி ஆற்றை கடந்து அங்கே ஒரு மனிதர் இருக்கிறார் நல்ல மனிதர் அவரிடத்திலே என்பதாக இந்த மனிதர் கூறி நான் இந்த விளவு நாளைக்குள்ள இந்த படத்தை திருப்பி தந்துடுவேன் என்பதாக அவர் எடுத்துக்கொண்டு வருகிறார் எடுத்துக்கொண்டு வந்து அந்த தவணை வந்துவிட்டதே இவர் ஆற்றை வந்து பார்க்கிறார் ஆற்றை கடப்பதற்கு வந்துவிட்டதே அல்லாவை சாட்சியாக நியமித்தேனே நான் கொடுக்க தானே வேண்டும் அங்கால பார்க்கிறார் இங்கால ஓடுகிறார் ஒன்றும் நடக்கதில்லை கடைசியாக இவருடைய பார்வையில ஒரு விறகு துண்டு சென்படுது இவர் ஒரே கடித எ உங்களிடம் இருந்து கடலை வாங்கினானோ அவர்த்துக்கு எழுதுகிறேன் என்பதாக எழுதி என்னுடைய நிலைமை உங்களுடைய கடல் தொகையை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க முடியாது எனவே நான் அதனை இதற்குள்ளார் வைத்து அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து உங்களுக்கு அல்லா என்பதாக அந்த கடிதத்தையும் அந்த பணத்தையும் அந்த விறகை ஓட்டையாக்கி அதற்குள்ளே வைத்து அதனை அடைத்து அந்த நதியிலே போட்டு விடுகிறார் சகோதரர்களே அந்த கடன் பார்க்கிறார் கடனை திருப்பி தரக்கூடிய மனிதர் இன்றைய நாளிலே வருவாரு அவரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் அவர் வரவில்லை மாலை வரை எதிர்பார்க்கிறார் வரவில்லை சரி வீட்டுக்கு போகிறோம் தன்னுடைய வீட்டினுடைய விறகு வெளியாக அந்த காகிதத்தை அவர் பார்க்கிறார் மிதான பெரியோர்களே சகோதரர்களே நாம் அல்லாவுக்காக ஆகிவிட்டால் நாம் அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்தால் மிதான தனவான்களின் சகோதரர்களே அல்லாஹுக்காலா நமக்கு உதவி செய்வான் எல்லா நிலைமைகளையும் சீராகுவான் எனவே கிரவான்களே சகோதரர்களே இந்த அம்மானிடம் பாதுகாக்கிறது இதனை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எடுக்கிறது மேலான கிரவான்களின் சகோதரர்களே யாரெல்லாம் இவைகளெல்லாம் அமானுதமாக நம்மிடத்திலே சொல்லுகிறார்களோ அவைகள் அனைத்தையும் நாம் பாதுகாக்கிறது அது மாத்திரமல்ல சகோதரர்களே நாம் நம்முடைய நேரமும் அமானுதம்தான் நாம் ஒரு கடையில வேலை செய்கிறோம் அந்த கடையிலே மணிதியாளங்கள் நாம் வேலை செய்வதாக அங்கே நாம் நாம் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த நேரம் அது அவருக்கு கொடுக்கப்பட்ட அமானிதம் அந்த நேரத்தை நாம் களவெடுப்போமானால் வேளாண் புதியோர்களே சகோதரர்களே அமானதத்தை நிறைவேற்றாதவர்களாக ஆகிவிடுவோம் எனவே யாரிடத்திலே இன்னும் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறோமோ அதை அவர்களுக்கு கொடுத்த ஒப்பு அமான இருக்கிறது அதே பணமாக இருக்கலாம் அதே நேரமாக இருக்கலாம் அதே நம்முடைய வார்த்தைகளாக இருக்கலாம் அதே காலமாக இருக்கலாம் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் கூட இவைகள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு இதனை கொடுக்கப்பட்டு அந்த அமானுதத்தை நிறைவேற்றவில் ஒப்பந்தம் செய்யப்பட்டு அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றவில்லையோ அவர்களுக்கு நாசம் என்பதாக பல பலமாக எழுதிக்கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே எனவே இந்த அம்மானிடம் இந்த அம்மான அல்லாஹு என்பதாக கோருகிறார்கள் சகோதரர்களே அது உயர்த்தப்படுமானால் நாம் உண்மையான எப்படி ஒரு முழுமையான மனிதன் என்று சொன்னால் அவனுக்கு கண்ணு காதே நாக்கு அவயங்கள் அனைத்தும் அவசியமோ அப்பொழுது உள்ளவளுக்குத்தான் நாம் மனிதன் என்பதாக கூறுவோம் இதே போல் ஒரு பண்புகள் தேவை அவனிடத்திலே சபறு அவனிடத்திலே அனாற்று அவனிடத்திலே தப்புவா தவக்குள் இதே போல் அம்மானிடம் இதுவும் அவனிடத்திலே இருக்க வேண்டும் எப்படி இந்த உறுப்புகளிலே குறை வருவோ அவனுக்கு பொட்டையை என்பதாக நாம் பெயர் சொல்லுகிறோமோ அதே போல இந்த தன்மைகள் இல்லாவிட்டால் நாம் ஒரே பக்கம் குறை உள்ளவர்களாகத்தான் இருப்போம் எனவே சகோதரர்கள் ஆக்கமாட்டாது நம்முடைய மாத்திரம் நம்மை உண்மையாக ஆக்க மாட்டாது என்னென்ன தன்மைகள் நமக்கு கொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த தன்மைகளை நாம் உள்வாங்கி அவைகளுக்கு ஆகுவதற்கல்ல நம் சிற்பைக்காவங்களை மன்னிப்பாயாக நம்முடைய குற்றல் குறைகளை பொறுத்தருள்வாயாக நல்ல பண்புள்ளவர்களாக எம்மை மாற்றுவாயாக மீன்களுக்கு என்னென்ன சிப்பாற்றுகள் தேவையோ அந்த அனைத்து சிப்பாற்றுகளையும் உண்மத்துக்கும் கொடுப்பாயாக